für பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் புதறிவு குவியெடுக்காக இ சமிஸ்தா ஊராட்சி ஒன்றிய அடல்நிலைப் பள்ளி இன்று காண்போம் ஐந்தாவது தலைமுறை சிக்ஸ் ஜி தொடர்பு சேவையை வெற்றிகரமாக பரிசுத்த நாட்டின் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஏற்றல் விரைவு சாலைகளில் இரண்டு விமான ஓடுதலங்களை கொண்ட வகையில் இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றிய மாநிலம் உத்திய பிரதேசம் கோவிட் பத்தொன்பது செயல்திறன் குறியீட்டின்படி கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் நாடு நியூசிலாந்து இனி இன்றைய கேள்விகளை காண்போம் சமீபத்தில் பாஸ்மதி அரிசிக்கு புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள நாடு எது இரண்டு கீழ் அருண் நிர்மீன் உற்பத்தி திட்டமானது எங்கு முன்மொழியப்பட்டு உள்ளது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆக்ஸ்போர்ட் இந்தி வார்த்தையாக எந்த வார்த்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய கேள்விகளான பதில்களை நாளை நற்றினை குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்